வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் வசிக்கும் அனைத்து டேன் பழங்குடிகளையும் கொல்லும்படி ஆங்கிலேய மன்னன் எத்தல் உத்தரவிட்டார் இது புனித பிரைஸ் நாள் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கேப்டன் பூச்சர் என்பவரின் தலைமையில் பிரிட்டிஷ் படையினர் இலங்கையின் கர்பிட்டி பிரதேசத்தை டச்சுக்காரர்களிடமிருந்து கைப்பற்றினர் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு தூக்கிலிடப்பட்ட நான்கு தொழிலாளர் தலைவர்களின் இறுதியூர்வலத்தில் சுமார் ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா ஏகே 47 செவன் துப்பாக்கியை வடிவமைத்தனர் இதுவே உலகின் முதலாவது தாக்குதல் மறைக்குழல் துப்பாக்கியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெனிசுவேலாவின் அதிபர் கார்லோஸ் டெல்காட்டோ சால்பாட் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கார்டன் கோல்டு என்பவரால் லேசர் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இது பரவலாக அங்கீகரிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் தற்போதைய பங்களாதேஷில் இடம்பெற்ற மிக சூறாவளியில் ஐந்து லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர் இது இருபதாம் நூற்றாண்டின் மிக இயற்கை அழிவு என கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொலம்பியாவில் நெவாடோடெல் நெவாடோ டெல்ரூஸ் என்ற எரிமலை வெடித்ததில் ஏற்பட்ட மண் சரிவினால் ஆர்மேரோ நகரம் அழிந்தது இருபத்தி மூன்றாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தவளை நடவடிக்கை என்ற பெயரில் யாழ்ப்பாணம் பூநகரி மற்றும் நாகதேவன் துறை இராணுவ கடற்படை கூட்டுத்தளங்களை விடுதலை புலிகள் தாக்கி அளித்து பல டேங்குகளையும் விசைப்படகுகளையும் கைப்பற்றினர் மொத்தம் நான்கு நாட்கள் நடைபெற்ற இத்தாக்குதலில் நாநூற்றி அறுபத்தி ஒன்பது புலிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இனைய ஸ்வீடன் மக்கள் முடிவு செய்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல்களில் நூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மறைனர் ஒன்பது விண்கலம் செவ்வாய்க்கோளை சுற்றி வந்தது இதுவே பூமியை விட வேறொரு கோலை சுற்றி வந்த முதலாவது விண்கலமாகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பூமியின் கழிவு என வர்ணிக்கப்பட்ட ஒரு பொருளானது இது டபுள்யூ டபுள்யூடி ஆயிரத்தி என அழைக்கப்பட்டது இந்த பொருளானது பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து இலங்கைக்கு அருகே கடலில் விழுந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ரஞ்சித் சிங் சீக்கிய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் செல்லச்சாமி இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மோகன் தமிழக பத்திரிகையாளர் மனித உரிமை செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கமல் கமலேஸ்வரன் மலேசிய ஆஸ்திரேலிய இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பி சுசீலா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அம்பிகா சோனி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அனில் அகர்வால் இந்திய சுற்றுச்சூழலியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அம்பிகா சீனிவாசன் மலேசிய சமூக நீதியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா சவுந்தரராஜன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூகி சாவ்லா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழக நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ அப்துல் மஜித் கிழக்கு இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோகன விஜய் இலங்கை கிளர்ச்சி தலைவர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆண்டு கணபதி கணேசன் மலேசிய இதழாசிரியர் இந்நாளின் சிறப்புகள் உலக கருணை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே